சதாசிவரம்பியமியமாதியப்பந்தேபரம் பமதிபுராலயம் நமாவம் சங்கரம் லோக்கரம் சங்கராச்சாரியம் கேஷவம் பாத்தராயணம் சூதிரபாஷ் வந்தே பகவந்த புனப்பு புனஸ்வந்தோ வை ருக்கோரு மூதவிப்பி வோமவத் வப்ததேய आहा தஷிணா மூத்த ஓ பதிரங்கே சூணையா மசியேஷிஜா ஸிரூபி விஷேமேவா இோ விர்தசிர भूशा விஷவே ஸ்வஸ்தோ அரிஷேமிகா சாந்திஷா சாந்தி ஹரி ஓரு நமஹி ஓண்டாவது முண்டக இரண்டாவது கண்டம் முதலாவது மந்திரம் விகாச்சரம் நாதம் அைத்த சமர் எேஜாணிமிஷச்சான Param-Bhijjanaat Prajanam Yasmin பரம் Tate Tataksharam ப்ம பிராணஸ்தது வாங்மன தம் தமிருதம் தத்வேத்தம் சோமிய வித்தி ஓகே நம்ம முண்டுக்கூப்பநிஷத்தினுடைய மைய பகுதிக்கு வந்துட்டோம் தாற்பயத்துக்கு வந்துட்டோம் ஓகே எல்லா உபனிஷத்தினுடைய தாற்பயம் எல்லா எந்த உபநிஷத்தை எடுத்தாலும் ஒரே மாதிரிதான் இருக்கும் பிரசன்டேஷன் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஓகே அதுல ஏ தத்து ஜானத்தை முதல் மந்திரத்தில் ஏ தத்து ஞானத்தை ஏ தத்து அந்த பரபிரம்மத்தை ஞானத்தை அறிவீர்களாக அறிந்து கொள்வீர்களாக அடைவீர்களாக தெரிந்து கொள்வீர்களாக ஏன் இந்த வாழ்க்கையினுடைய முக்கியமான லட்சியம் அதுதான் அத சத்தியம் அஸ்மி அதனால இந்த பிரம்மத்தை அறிந்து கொள்வதுதான் லட்சியம் வாழ்க்கையுடைய லட்சியம் அப்படின்னு சொன்னார் ஓகே அப்படி தெரிந்து கொள்ளலாம் அது வாழ்க்கையில பிரயோஜனப்படாம பெரிய நஷ்டமாயிடும் நான் அவித்தே சேத் மகத்தி வினஷ்டிகி மிகப்பெரிய நஷ்டமாயிடும் எவ்வளவு நஷ்டமாகும் இன்பினிட்டு நஷ்டமாகும் அதனால என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறதோ பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதோ ஒண்ணுதான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றது அப்போ அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அந்த சைத்தன்யம் எப்படிப்பட்டது அகம் எப்படிப்பட்டவன் நான் எப்படிப்பட்டவன் அதெல்லாம் சொல்லின்னு இருக்கிறது இப்ப உபநிஷத்து ஓகே அதுல முதல்ல வந்து பிரம்மஸ்வரூபத்தை சொல்லி முடிச்சது இரண்டாவது மந்திரம் என்ன சொல்லப்படுது அந்த பிரம்மம் எப்படிப்பட்ட பிரம்மம் சேம் சொல்லப்படுது அந்த பிரம்மம் அப்பேற்பட்ட பிரம்மம் யூ நீ அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்ல வருது அதுல இரண்டாவது மந்திர இரண்டாவது பகுதியில் இருக்க இரண்டாவது மந்திரம் ஏற்கனவே இரண்டாவது முண்டகத்தில் சொன்ன முதல் மந்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதனுடைய கண்டினியூட்டி இது இப்போ ஒண்ணு ரெண்டு மந்திரம் மந்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா இந்த முழு ஜகத்துக்கு காரணம் யாரு மிஸ்டர் பிரம்மன் ஓகே அந்த மிஸ்டர் பிரம்மன் எதனால முழு ஜகத்துக்கு காரணம் உபாதான காரணம் சோ இப்ப நீங்க எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு இல்லையா உபாதான காரணம் ஓகே அதனால இந்த பிரம்மன் தான் இந்த உபாதான காரணமாக இருக்கிற இந்த பிரம்மன் தான் இல்லாம இருக்கிறது அப்ப இந்த ஜகத்துக்கு காரணமாகிய இந்த பிரம்மன் தான் சைத்தன்யம் சித்து அந்த சைத்தன்யம் தான் அகம் எவ்வளவு தள்ள தெளிவா இருக்காங்க அதனால சமஷ்டியில சத்து விஷயமா இருக்கிறது ய சத்துபஞ்சத்துக்கு இருக்கிற அந்த அந்த பிரம்மன் சைத்தன்யம் அந்த சைத்தன்யம் அகம் இது வேதாந்த முடிவு ஓகே இந்த முடிவை தான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது எது அர்ச்சித்து எது அர்ச்சித்து அர்ச்சித்து இஸ் ஈக்குவல் டு ஆவிகி எங்க படிச்சிருக்கோம் ஆவிகி முதல் மந்திரத்தில் இருக்கிறது ஆவிகின்றது முதல் மந்திரத்தில் இருக்கிறது ஓகே அப்ப ஆவிகா லைட் ஓகே லைட்டு இன்டிக்கேஷன் வந்து ஞானம் ஓகே இருளுக்கு விரோதமானது வெளிச்சம் ஓகே அப்ப இருள்ன்றது அஜானம் வெளிச்சம்ன்றது ஞானம் ஓகே இங்க அர்ச்சித்து லிட்ரலி மீனிங் வந்து கிரக கிரேஸ் இந்த ரேஸ் இல்லையா கிரணங்கள் கிரணங்கள் கிரணங்கள் என்ன ஒலி கதிர்கள் அப்படின்னு லிட்ரலி மீனிங் ஓகே அதனுடைய தாற்பரிய மீனிங் என்ன லைட்டு இண்டிகேஷன் சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் எது விளக்குகிறதோ அது லைட் விளக்குவது விளக்கு எல்லா விளக்குனுடைய விளக்கு சைத்தன்ய விளக்கு எல்லா விளக்குனுடைய விளக்கு சைத்தன்ய விளக்குன்னா மற்ற விளக்கு விளக்கு அல்லையா எல்லாத்தையும் விளங்கு வைப்பது விளக்கு அந்த விளக்கு சைத்தன்யம் தது ஏத்தத் அக்ஷரம் பிரம்மா தது ஏத்தத் அக்ஷரம் அது ஏத்தத்து இந்த சைத்தன்யம் தான் அந்த பிரம்மன் எப்படிப்பட்ட பிரம்மன் அக்ஷரம் பிரம்மன் ஏன் அக்ஷர பிரம்மன் இந்த உபனிஷத்து விடாம சொல்லிட்டு இருக்கிறது அக்ஷர பிரம்மன் அக்ஷர பிரம்மன் மரணமற்றது நித்தியமானது ஓகே அக்ஷரம் அழிவற்றது அழிவற்றதுன்னா மரணமற்றது மரணம் நித்தியமானது நித்தியமானது எல்லா காலத்திலும் இருப்பது எதுவோ அது பிரம்மன் அந்த சைத்தன்யம் சொல்லப்பட்டது காஷ்மின் பகவோ விக்னாத்தே சர்வம் மிதம் விஜ்ஞாத பவதி அப்படி கேள்வி கேட்ட கேள்விக்கு பதில் என்ன சொன்னார் அவரு பராச்சைவ அபராட்ச நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு பராவித்யா அபராவித்யா ரெ படிச்சுக்கோ அதுல வந்து அபராவித்யா பிரயோஜனப்படாது அது கொடுக்காது பராவித்யா அந்த பராவித்யா தத்து அக்ஷரம் அதிகம்யே அதிகம்யே அடைவாயாக எதை அடைவாக அக்ஷர பிரம்மத்தை அடைவாயாக எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கும் ஒண்ணு ஒண்ணு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரம்மன் தான் பராவித்யா அக்ஷர பிரம்மம் பராவித்யா உபனிஷத்தை என்ன பண்ணார் குரு அந்த ஆறாவது மந்திரத்தில் அந்த பிரம்மத்தை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணார் அந்த ஆறாவது மந்திரத்தில் அஞ்சாவது மந்திரத்தில் சொல்லத்தான் இப்ப எலாபரேட்டா சொல்றோம் இங்க விஷயத்துக்கு இப்ப வந்துட்டோம் டைரக்டா வந்துட்டோம் சீனுக்கு வந்துட்டோம் அங்க டிக்ளேஷன் பண்ணியாச்சு அது வந்து பிரதினா இங்க வந்து அங்க பிரியானவரிக்கப்படுறது அவரு மந்திரம் அந்த பரபிரம்மம் எப்படிப்பட்டதா அந்த பிரம்மம் அப்படின்னா அந்த சைத்தன்யம் எப்படிப்பட்டது அப்படின்னா அனோரணியான் மகத்தோமகியான் அனோரணியான் மகத்தோமகியான் அனோரணியான்னு சின்னதுக்கு சின்னது அணுவுக்கு அணுவா இருக்கிறது அணுவுக்கு அணுவா இருக்கிறது ஓகே மகத்துக்கு மகத்தா இருக்கிறது பெருசுக்கு பெருசா இருக்கிறது என்ன ஒண்ணு சின்னது சொல்லு இல்லாட்டி ஒண்ணு பெருசு சொல்லு ஒரே விஷயம் சின்னதாகவும் பெருசாகவும் எப்படி இருக்க முடியும் குழப்ப அனோரணியா அது ஓகே ஆத்மா எல்லாத்த சின்னதா இருக்கு எ கப்பன் பிடிச்சா இருக்கிறது பெருசு எதுவோ அதை விட பெருசு எது சின்னதோ ரொம்ப சின்னது எது சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அணு எல்லாம் பிளந்து உள்ளார கண்டுபிடிச்சுக்கலையா அதுக்கும் சின்னதா இருக்கு உபநிஷே உபநிஷத்தோட அணுப்பியாக அணுச்ச அணுப்பியாக அணுச்ச அணுப்பியாக அந்த அணுக்கும் அந்த சின்னது இதுவரைக்கும் சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கானோ டெலஸ்கோப்ல அதை விட சின்னது எதுன்னா இந்த ஆத்ம சைத்தன்யம் கான்சிய அணுவுக்கு அணுவா இருக்குன்னா சின்னதுக்கு சின்னதா இருக்குன்னா சின்னதுக்கு சின்னதா இருக்குன்னா மத்த சின்னதெல்லாம் சின்னது இல்லைன்னு அர்த்தம் கரெக்டா ஓகே எது ஒண்ணும் எதுவாயிடுச்சோ அது அது டிஸ்மிஸ் பண்ணப்படுது ஓகே து இண்டிகேஷன மகத்துக்கு மகி சோ மகத்தோ மகையான் மகத்தோ மகியான் பெருசுக்கு பெருசு நீ எதெல்லாம் பெருசுன்னு சொல்லிருக்கியோ அதை விட பெருசு அப்படி நீ எது சொல்லப்பட்டிருதோ அது பெருசு அல்ல என்ன கரெக்டா அப்படின்னா சின்னதில்லை பெருசு இல்லைன்னு நடத்தோம் சின்னதல்ல பெருசும் இல்லைன்னு நான் நடத்தோம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்குன்னு அர்த்தம் கிச்சன் ரூம் சின்னது ஓகே பெட்ரூம் படா டபுள் பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் டபுள் கிச்சன் ட்ரிபிள் கிச்சன் எல்லாம் இல்ல நினைக்கிறேன் ஐ திங்க் இல்ல இந்த ஜாயிண்ட் ஃபேமிலின்னா அப்படி வச்சுப்பாங்க இவ ஒரு கிச்சன் அவங்க ஒரு கிச்சன் செப்பரேட் செப்பரேட் கிச்சன் வச்சுப்பாங்க ஒரே ஃபேமிலியா இருப்பாங்க பட் கிச்சன் புகையிறது மாதிரி தனி தனியா இருக்கும் தனித்தனியா புகையும் தனித்தனியா எல்லாம் சில நேரத்தில் வந்து ஒன்னா சேர்ந்து ஏதாவது ஒரு பங்கன் ஒன்னா சேர்ந்துக்கலாம் ஓகே தனித்தனி அடுப்பு தனித்தனி அடுப்பு தனித்தனி குடும்பம் தனித்தனி தலை கட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம வீட்டுல சாதாரண பிளாட்ல அப்படிலாம் கட்டுறதில்லை டபுள் பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் போர் பெட்ரூம் வேணா இருக்கும் ஒன் ஒன் கிச்சன் ஒன் கிச்சன் வந்து சின்னதா இருக்கும் பெட்ரூம் பெருசா இருக்கும் இந்த பக்கம் ட டிராயிங் ரூம் ஹால் இதெல்லாம் சைஸ் எல்லாம் சின்னது சின்னது பெருசா எல்லாம் இருக்கிறது ஓகே இதெல்லாம் சின்னதா இருக்கு அப்போ ஆகாசம் சின்னதுக்கு சின்னதா இருக்கிறது கிச்சனுக்கு கிச்சனா இருக்கிறது படா பெட்ரூமுக்கு பெடா பெட்ரூமா இருக்கு கரெக்டா எல்லாம் ஒரே ஏக்க ஆகாசம் ஆகாசம் எவ்வளவு பெருசா இருக்கிறது ஒரே ஆகாசம் தான் அதை நீ கிச்சன் ரூமா மாடிஃபை பண்ருக்க இல்லாட்டி பெரிய ரூமா பெருசா பண்ணியிருக்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட் சின்னதுங்கிறது பெருசுங்கிறது ஏக்கதா ஓகே அதனால ஏன்னா அது சின்னதில் பெருசல் சொல்றீங்கன்னா அது சூன்யமா ஒண்ணுமே இல்லையாது கிடையாது அது வந்து பிரில்லியன் அதுதான் இருக்கிறது அது மேலதான் இதெல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றது அப்போ தது ஏத்தத்து அந்த தது அந்த பிரம்மன் ஏத்தத்து இந்த சைத்தன்யம் இந்த சைத்தன்யம் தான் அந்த பிரம்மன் ஓகே அதனால இந்த பிரம்மன் தான் அந்த சைத்தன்யம் அது சின்னதுக்காகவும் பெருசாகவும் இருக்கின்ற ஆத்ம சைத்தன்யம் அப்ப நான் எங்க இருக்கேன் நான் எங்க இருக்கேன்னா நான் இங்கும் இருக்கேன் எங்கும் இருக்கிறேன் தான் அகம் சைத்தன்ய சுரூப்பா சர்வகதா நித்யா ஓகே அதனால நான் பெரிய ஆளு அப்படி தெரிஞ்சுக்கணும் எஸ்மின் நெக்ஸ்ட் என்ன சொல்றது அந்த இதை பத்தி என்ன சொல்றது எக்ஸ்பிளைன் பண்றது இந்த பிரம்மன் எப்படிப்பட்ட பிரம்மன் அந்த பிரம்மன் நீ நல்ல தெரிஞ்சுக்கோங்க இவ்வளவு பெருசு பிரம்மன் வகுத்துட்டு அந்த பிரம்மன் நீ இப்படி சொல்லிட்டு வருது நம்மளால சகிக்கவே முடியாது ஒத்துக்கவே முடியாது ஏத்துக்கவே முடியாது அந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கோம் பிரேடுதா அதனால எஸ்மின் லோக்காக நிகிதாக லோக்கி அப்படின்னா என்ன லோக்காக அண்டு லோக்கீனகா லோக்காக அண்டு லோக்கீனகா லோக்காக பதினான்கு பதினேழு லோகமும் படைக்கப்பட்டிருக்கிறது எதுல இருந்து படைக்கப்பட்டிருக்கிறது தோன்றியிருக்கிறது பிரம்மத்திலிருந்து தோன்றியிருக்கிறது வெறும் வெறும் லோகம் மாதிரி இருந்தா பிரயோஜனப்படாது அதுல உயிர் வாழ்வினர்களா இருக்கிறது ஜீவா ஜீவாலா இருக்கிறது லோக்காக ஜீவாகா எதனிடம் தோன்றியது பிரம்மத்திலிருந்து தோன்றியது சர்வம் அந்த பிரம்மன் எதிலிருந்து எல்லாம் தோன்றியதோ அந்த பிரம்மன் தது ஏத்தது தது அந்த பிரம்மன் ஏத்தத்து இந்த சைத்தன்யம் அகம் நான் தான் அந்த பிரம்மன் அப்படின்னு சொல்ல ததி ஏத்தத்து அந்த இதுவே அப்படிப்பட்ட பிரம்மன் எப்படிப்பட்டது அப்படின்னா சக பிராணா தது வாங் மன மனச்ச தது வாங் மன மனஹா மனச்ச சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் சோ அதுதான் பிராணன் அதுதான் வாக்கு அதுதான் மனசு எங்க கேட்ட இருக்கோ பிராணஸ் பிராணா மனசோ மனஹா அதனால மனசுக்கு மனசா இருக்கிறதுன்னா இப்ப இருக்கிற மனசு மனசு இல்லைன்னு அர்த்தம் சத்தியசத்தியம்னா இப்ப இருக்கிறதுல சத்தியம் இல்லைன்னு அர்த்தம் ரியாலிட்டி நம்ம எதெல்லாம் ரியாலிட்டி சொல்லிட்டு இருக்கோமோ அந்த ரியாலிட்டிக்கு ஒரு ரியாலிட்டி இருக்க அதுதான் உண்மை நான் சொல்றதுதான் உண்மை குரு சொல்றாரு சிஷியனை நான் சொல்றேன்னா அதுதான் உண்மை எது உண்மை அந்த பிரம்மம் சர்வகதகமா இருக்கிற அந்த பிரம்மம் தான் அது நீ சாட்சாத் நீ தான் அப்படி அப்படி அதனால அப்படிப்பட்ட பிரம்மம் எப்படிப்பட்டது தது அமிர்தம் தது அமிர்தம் அமிர்தம் என்ன மரணமற்றது ஓகே மரணமற்றது நித்திய சர்வகதானு அச்சலோயம் சனாதனா கீதையில் கிருஷ்ண சொன்ன அச்சலோயம் சர்வகதா நித்தியா மீன்ஸ் என்ன மரணமற்றது எனக்கு மரணம் கிடையாது நிறைய பேர் செத்து போயிட்டாங்களே செத்து போனதா இது ஓன்லி பார் பாடி ஒன்லி பாடிக்கோ சூக் கூட சாகல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது நான் அந்த சூக்ம சரீரத்தை தாண்டினவன் நித்தியமானவன் சாஸ்வதமானவன் ஓகே நான் மரணமற்றவன் அமிர்தான் அந்த அமிர்தத்துக்கு பேர் தான் மோக்ஷா ஓகே சோமிய பிளீஸ் இனிமையானவனே எனக்கு பிரியமானவனே கவனமா கேளுப்பா நான் சொல்றது பாரு உனக்கு ஒத்துக்க முடியாத மாதிரி இருக்கும் ஆனா இதுதான் சத்தியம் தது சத்தியம் தது ஏத்தத் சத்தியம் தான் இது தவிர நீ உன்னாலும் நம்ப முடியாம வேற வழியே கிடையாது ஓகே சோ தது அமிர்தம் நித்யாக வேத்தவியம் வித்தி வித்தி அடிப்பாயாக வேத்தி அடிப்பாயாக அடிப்பாயாக அடிப்பந்தோகம் வரப்படுது என்ன அறிவாயாக வேத்தவியம் நீ அறியணும் அதுதான் தெரிஞ்சுக்கணும் அதுதான் உன்னுடைய குறிக்கோளா லட்சியமாக இருக்கணும் அந்த மோட்சம் வேத்தவிய அமிர்தம் வேத்தவிய அதுதான் உன்னுடைய லட்சியமாக இருக்கணும் அந்த அமிர்தத்தை மரணமற்ற நிலையை அது அடையணும் மிருத்தியு அசதோமா சத்கமே தமசோமா ஜோதிர்கமைய மிருத்தியோர்மா அமிர்தம் கமையா மிருத்தியோர்மா அமிர்தம் கமைய மரணமற்ற நிலை இருக்கிறதும் அந்த மரணமற்ற நிலைக்கு நான் போகணும் போகணும்னா என்ன எங்கேயோ போறதில்லை புரிந்து கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளணும் அந்த மரணமற்ற ஆத்மா நானும் ஏற்றுக்கொள்ளணும் இந்த உடம்பே வச்சுட்டு அமிர்தமா வச்சுக்க முடியாது நேற்றுக்கு பார்த்த உடம்பு இன்னைக்கு இருக்க மாட்டது இன்னைக்கு இருக்கிற உடம்பு நாளைக்கு இருக்க மாட்டது காலையில் உள்ளது சாயந்தரம் இருக்க மாட்டேன் கிளாஸுக்கு உக்காரும்போது ஒரு மருந்து எழுந்திருக்கும்போது வேற மாதிரி எழுந்திருக்க வேண்டியிருக்கு அப்படி இருக்கு இது இது அமிர்தம் இல்லை போடி நாட் அமிர்தம் அமிர்தமாகிய ஆத்மா அகம் ஷிஃப்ட் பண்ணணும் அந்த ஷிஃப்ட் பண்றதான் இங்க கேட்கறது அது உன்னுடைய லட்சியமாக இருக்கட்டும் அர்த்த காம உன்னுடைய மேக்தவியம் கிடையாது அர்த்த காம பணம் சம்பாதிக்கிறது இது பண்றதெல்லாம் இருக்க அது உன்னுடைய குறிக்கோள் இல்லை லட்சியம் இல்லை எது உன்னுடைய லட்சியமா இருக்கணும் மரணமற்ற சத்திய வஸ்துவை அடையர் தான் உன்னுடைய கோலா இருக்கணும் வித்தி அறிவாயாக ஓகே சரி நீங்க இப்படி சொல்லிட்டீங்க எப்படிதான் அதை அடையிறது எப்படிதான் அறியறது அது உபநிஷத்தை சொல்லி கொடுக்குறது இப்படி பண்ணு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அந்த ஐடியாவை அப்ளை பண்ணி பாரு மேடம் ஒரு குழு கொடுங்களேன் அடுக்கப்பா எஃப்எம்ல வேத இங்க வந்து ஒரு குழு கொடுக்குறது உபநிஷத்தை இப்படி ஒரு சின்ன குழு தான் இது இதை வச்சுட்டு நீ லாபரேட்டா நீ வந்து உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கணும் விச்சாரம் பண்ணி அது குழுவாகும் எப்படிதான் பண்ணலான்ன்றத मूल मंत्र रुम अ मूणु नाल धनुर्गृीपनिषद मकाास्त्र शरमुपा निशित सतदीत ஆயம தாவ சேத்தம் தரம் சோமிய வித்தீ பிரண பிரணவோ தனியாத்மா பிரம்மத்தல் லட்சியமுச்சே அப்பிரமத்தேன வேத்தவியம் சரவத்தன்மயோபவே பியூட்டிஃபுல்லா இங்க சொல்றது ஓகே சோ இங்கருவானவர் சாஸ்திரமானது நம்மளை அழகா இட்டு போறது எப்படி இட்டு போடுது முண்டக்க உ புனிஷத்துல ரெண்டு பேமஸ் எக்ஸாம்பிள் கொடுக்குறது அதுல ஒரு எக்ஸாம்பிள் இப்ப வருது இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பிறகு பார்க்கலாம் ஓகே என்ன ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஜீவா தான் பிரம்மா இவர் தான் போக்தா ஞாத்தா கர்த்தா அவன் தான் பிரம்மன் வேற யாரும் பிரம்மன் ஓகே இந்த ஜீவா தான் பிரம்மன் எந்த ஜீவா அகம் கர்த்தா அகம் போக்தா கர்த்தா போக்தா போன இந்த கர்த்தா போக்தா தான் பிரம்மன் போக்தாவை நீ என்ன இண்டிகேஷன் பண்ணி வச்சிருக்க அகங்காரமா இண்டிகேஷன் கர்த்தா போக்தா அகங்காரம் கிடையாது அகம்னு மாத்தணும் சின்ன அகங்காரமாகிய கர்த்தா போக்தா கிடையாது இந்த கர்த்தா போக்தான்றது பிரம்மன் சைத்தன்யம் அப்படின்னு புரிஞ்சுட்டா போறோம் பண்ணிட்டா போறும் இதே கர்த்த தான் இதே போக்தான் வேற ஒரு புதுசா கர்த்தா போக்தெல்லாம் வராது ஏதோ ஒண்ணு புதுசா போய் இந்த கர்த்தா போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த கொலை இப்படி கொட்டி கொட்டி கொட்டி கொட்டி கொட்டி அந்த புழுவ தன் இனமா மாத்திர மாதிரி இந்த ஆத்மா கர்ம அந்த அகங்கார கொட்டி கொட்டி கொட்டி கொட்டி இந்த அகங்காரம் கர்மமா அகமா ஆகிறது இல்லை அகங்காரமா இருக்கிறது தான் அகம் ஓகே அகம்தான் அகங்காரமா தோண்டின்னு இருக்கிறது அலையா தோண்டா தோண்டி இருக்க அந்த அலை வேலை நீ வந்து மரணத்துக்கு உட்பட்டது அலை தண்ணீர் மரணத்துக்கு உட்படாதது கரெக்டா தண்ணீர் மரணத்துக்கு உட்பட்டது இருக்க தண்ணீர் அந்த வேலையா ரெண்டு விஷயம் இருக்கு தண்ணி ஒண்ணு இருக்குது வே ஒண்ணு இருக்குது அப்படியா அலை வேற தண்ணீர் வேற இல்ல இப்படி இப்படி எழும்பி வர்றத அது அலைன்னு சொல்றோம் அவளைதான் நீ அலைன்னு ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு இருக்கணும் அந்த அலை பார்க்கும்போதே போயிடும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் ஆனா வந்து போயிட்டு போயிட்டு போயிட்டு வரும் தண்ணி அது பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது தண்ணீர் அப்படியே இருக்கிறது கரெக்டா அது போல அந்த மரணம் அடையணும்னா அதுக்கு நீ என்ன செய்யணும் சில பயிற்சி உபனிஷத்து கொடுக்கிறது அது என்னன்னா தனுர் வித்யா தனுர்னா என்ன வில்லு தனுர்னா வில்லு வில்லு மாதிரி வளைக்கணும் ஓகே வளைச்சி பண்ண பண்ணும் அப்போ வில்லு இருக்கிறது இப்ப வந்து கோதண்ட இருக்காருங்க கோதண்ட ராமர் என்னது என்ன கோதண்டம் கோதண்ட என்னது கதாயுதம் இல்லை ராமரோட வில்லு இல்லையா ராமருடைய வில்லு கோதண்டம் கோதண்ட ராமன் ஓகே கோதண்ட ராமன் சாரங்கபாணி சாரங்கபாணி என்ன சாட்டை வச்சிருக்கிற சாரங்க என்ன சங்கு சரம் சரம் வச்சிருக்கிற ஓகே வில்லு மாட்டிட்டு கையில் அம்பு வச்சிருப்பாரு சாரங்க பாணி ஓகே சர சரம் பட்டாசு சரம் சோ சரம்னா அம்பு தனு வில்லு சரம்னா அம்பு தனு வில் வில்லு அம்பு லட்சியம் இவள் தான் இந்த உபனேஷல் மூணு நாலு இது சொல்றது தனுசு இருக்கு சிவதனு விஷ்ணு தனுசு சிவதனு உடச்சவர் யாரு ஸ்ரீராமர் ஓகே ஐயாயிரம் வீரர்கள் வந்து அதை எட்டு கால் வண்டியில எடுத்துட்டு வந்தாங்க அது ஓகே அஞ்சாயிரம் வீரர்கள் உருட்டிட்டு வந்தாங்க அந்த சிவதனுஷ வச்சுட்டு தான் அப்பேற்பட்ட தனுஷ அப்படி எடுத்து அப்படி அப்படி லெஃப்ட் காலில் அப்படி ஒரு தள்ளி தள்ளுறாரு தள்ள அப்படி வருது அப்படி பிடிச்சார் கற்பனை பண்ணிப்பாரு எப்பேற்பட்ட ஆளு ராமன் அந்த ராமன் அந்த சிவ தனுஷ அவருடைய பவர் அப்படி முடிச்ச உடஞ்ச போயிடுச்சு தூக்கிட்டு வர முடியாம தூக்கிட்டு வர ஐயாயிரம் பேர் தூக்கிட்டு வந்தான் ஒரு ஆள் இப்படி இப்படி புடிச்சு நம்ம வந்து சில நாமே வந்து நல்ல பலசாலிச்சு நொறுங்கி போயிடும் பொருள் விலங்கா உருண்டை ஒரு அம்மா கொடுத்தது ஒரு ஆம நீங்க ரொம்ப பலசாலி நீ பண்ணினது சரியில்லை பொருள் விலங்கா உருண்டை கார்கில் குண்டுமா இருக்கும் அதுதான் நல்லா சாப்பிட்டேன்னா பல்லு வந்து இதுவே ஆகாது ஸ்ட்ராங் ஆகிடும் பல்லு இப்ப யாரு தன் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆளு கிடையாது ஓகே ஆ பண்ணி கொடுக்கல நான் இப்ப டெஸ்ட் பண்ணுவேன் நினைப்பேன் ஸ்ட்ராங்கா அது ஓகே அப்போ இப்படி இப்படி ஸ்ட்ராங் இப்படி புடிச்ச உடனே அப்படியே நொறுங்கி போயிடுச்சு அதே ஆளு ஸ்ரீராமன் விஷ்ணு தனுஷும் ஆபரேட் பண்றாரு யாரு கிட்ட இருந்து ஏ நில்றா சும்மா சிவன் தனுசுன்னு எல்லாருக்கு முன்னாடி பூச்சாண்டி கட்டுற முதல்ல என்கிட்ட காட்டு விரத்தை விஷ்ணு தனுஷ இருக்க இப்ப அடி அப்படின்னு தான் காலை பார்த்து அடிச்ச உன் காலை ஓட ஓட அடிக்கிற பாரு என்ன காலில் அடிச்சுடாத என்னுடைய அகங்காரத்தை அடிச்சுடும் அப்படின்னு பரசுராம் விஷ்ணு தனுஷ இங்க உபநிஷத்தை டிஃப்ரெண்டா ஒரு தனுஷு கொடுக்குறது அது ஓம்கார தனுசு ஓகே ஓம்கார தனுசு ஓகே அப்புறம் இது தனுசு பொறுத்த வரைக்கும் அஸ்திரம்ன்றது என்ன சஸ்திரம் வேற அஸ்திரம் வேற ஓகே சஸ்திரம்ன்றது ஆயுதம் ஓகே சஸ்திரம்ன்றது ஆயுதம் அஸ்திரம்ன்றது உபாசனையில பண்ணக்கூடிய விஷயம் பலவிதமான உபாசனை பண்ணி பல்லாய நூத்துக்கணக்கான அஸ்திரத்தை இவர் கூட்ட கொடுக்குறாரு விஸ்வாமித்ரா தான் இது வரைக்கும் சகரிச்ச அத்தனை அஸ்தரத்தையும் ஸ்ரீராமன் கிட்ட கொடுத்தார் எந்த தேவர்களுக்கிட்டையும் அந்த அஸ்திரம் கிடையாது அவ்வளவு அஸ்தரத்தையும் ராமன் கிட்ட ஒப்படைக்கிறார் தகுந்த ஆளு கிட்ட ஒப்படைக்கணும் இனி எனக்கு தேவையில்லை நீ வச்சுக்கோ உன்னு எவனும் அடிக்க முடியாது அப்படின்னு அத்தனை அஸ்தரத்தை வாங்கினார் அத்தனை அஸ்தரத்தை வாங்கின பிறகு அவர் சொல்றாரு இந்த அஸ்தரத்தை விடணும் எல்லாரும் சல்யூட் பண்றாங்க அந்த அஸ்தரத்தை சம்பந்தப்பட்ட தேவதைகள் இந்த அஸ்தரத்தை விட்டுட்டு திருப்பி என்கிட்ட வரணும் அது அதுக்கு மந்திரம் சொல்லிக் கொடுங்க அப்படின்றார் எனக்கு முதல்ல புரியுது பிரேக் பண்ண தெரியணும் இப்ப வந்து இவனுக்கு இருக்கு அஸ்தரத்தை விட்டுட்டான் திருப்பி எடுக்க தெரியல அஸ்வத்தமாக்கு விட தெரியணும் திருப்பி வாபஸ் வாங்க தெரியணும் அதை வந்து ராமன் வாங்கினா தர்மசீலன் தர்மமூர்த்தி ஐம்பது விதமான தேவதைகள் அஸ்திரம் அப்புறம் தன்னுடைய தபஸ் நாகாஸ்தரம் வாங்கினா கர்ணன் நாகாஸ்தரம் ஓகே அஸ்தரம் இம்பார்டன் ஏன் அஸ்தரம் இம்பார்டன் அந்த அஸ்தரம் குறி வச்சா அங்க போய் அடிக்கும் அந்த சரம் இருக்க சரம் அஸ்தரம் சரம் சரம்னா அம்பு அந்த அம்பு மேல உள்ள அஸ்தரம் அது மேல பூஜிக்கப்பட்டது ஒர்ஷிப் பண்ணப்பட்டது அது வந்து குறி வைக்கிறோமோ அங்க போய் அடிக்கும் நாகாஸ்தரம் எங்க குறி வைக்கிறான் அங்க போய் அடிக்கும் பண்ணாது கிருஷ்ணன் அந்த நாகாஸ்தரம் அடிக்கும்போது ஒரு அடியை கீழே இறக்கிட்டான் அது அப்படியே போயிடுச்சு அந்த சைஸ்ல போயிடுச்சு நாகாஸ்திரம் இது போல பலவிதமான அஸ்திரம் இருக்கிறது அப்ப சஸ்திரம் அஸ்திரம் இருக்கிறது அர்ஜுனன் வாங்கிட்டு வந்த அஸ்திரம் வந்து பசுபதாஸ்திரம் பசுபதாஸ்திரம் சாக்ஷா சிவபெருமான் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த அஸ்திரம் ஓகே பசுபதாஸ்திரம் அப்ப ஏகப்பட்ட அஸ்திரங்கள் நம்ம நாட்டுல இருந்திருக்கிறது இப்ப நம்ம சொல்ற ஏவுகணை கண்டம் விட்டு கண்டம் பாயிருது ஆயிரம் கிலோமீட்டருக்கு போறது இதெல்லாம் அடிக்கிறது இல்லையா பிருத்திவி இதெல்லாம் இருக்கிறது நிறைய ஏவுகணை இருக்குல்ல அதுதான் அஸ்திரம் அஸ்திரம் ஒன்னும் புதுசு இல்லை ஓகே இப்ப இருக்கிற எல்லா இதுவும் புதுசு கிடையாது ஏற்கனவே நம்ம கிட்ட இருந்தது அதை வந்து இப்ப சயின்ஸ் சொல்லப்படுது அப்போ இதுல வேண்டிதான வில்லு முக்கியம் அம்பு முக்கியம் அந்த லட்சியம் முக்கியம் லட்சியம்னா கோல் அடிக்கிறது ஓகே அந்த நூத்தி பேருக்கு டெஸ்ட் வச்ச துரணாச்சாரியர் ஜெயிச்சவன் அர்ஜுனன் ஏன் அந்த லட்சியத்தை கரெக்டா பார்த்து அடிச்சோம் லட்சியம் அப்ப லட்சியத்தை கரெக்டா பார்த்து அடிக்கணும் லட்சியம் என்று குறிக்கோள் அந்த குறிக்கோள அடிக்கணும் இதுதான் இது அப்ப இருந்த ஒரு செட்டப் இது இப்போ தனுசு இருக்க இந்த தனுசு வந்து வில் வந்து உபனிஷத்துக்கு ஒமானமா தாஷ்டாந்தமா சொல்றது ஓகே அம்பு வந்து ஜீவாத்மா அம்பு வந்து ஜீவாத்மா ஓகே லட்சியம் குறிக்கோள் வந்து பிரம்மன் பிரம்மத்தை அடிக்கிறது அப்போ இப்ப வந்து இந்த வில்லில் அம்பும் அந்த அடிக்க வேண்டிய லட்சியமும் குறிக்கோளும் டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா டிஸ்டன்ஸ் இருக்கும் ஆக்சுவலி வந்து ஆப்ஜெக்ட் அடிக்கும் போது இருக்கும் இங்க வந்து ஜீவாத்மா வாகிய இந்த ஜீவாத்மா பரமாத்மா போய் அடிக்கணும் பரமாத்மாவோட ஐக்கியமாகணும் இந்த உபரிஷத்தை வில்லில் இருந்து ஓகே அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் இல்லையா ஸ் இது டிஸ்டன்ஸ் தசமவத்துசமத்து அந்த பத்தாவது மனுஷன் வெளியில தேடின்ற வரைக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளவு ஹியூச் ஓகே அப்போ டிஸ்டன் இப்ப வந்து கர்ணன் வந்திருக்கான் கர்ணன் வந்து சத்திரிய மகாராஜா அவன் எப்படி நினைச்சிருந்தான் தண்ணையின் மைந்தனா நினைச்சிருந்தான் ஓகே தெரிய எப்போ வந்து ராதையின் தேரோட்டி பையனா இருந்து அப்பவே அவன் சத்திரிய மகாராஜா ஒன்லி திங் டிஸ்டன்ஸ் அஜ்ஞான Okay. Distance hai, Jeevatma, distance hai, not distance ஜீாத்மா பரமாத்மா டிஸ்டன்ஸ் எனக்கு அது தெரியலை தெரிஞ்சுட்டு போகணும்னா ஞான மரணம் ஓகே அறியாமை போகிறதுக்கு ஒரே வழி என்ன ஞானமரத்துக்கு என்ன வழி ஒரே வழி ஞானம் வரத்துக்கு என்ன பண்ணோம் ஞான வரத்துக்கு என்ன பண்ணோம் ஞான வரத்துக்கு என்ன பண்ணும் கிளாஸுக்கு வரும் ஞான வரத்துக்கு என்ன பண்ணும் ஓகே இது மஞ்சள் எப்படி ஞானம் சொல்றீங்க பிரமாண ஜன்ய ஞானம் பிரமாணத்தினால தான் ஞானம் வரும் ஞானம் ஞானம் கொடுக்கக்கூடிய கருவியினால ஞானம் கிடைக்கும் வேற எதுனாலையும் கிடைக்காது வேற எதுனாலையும் கிடைக்காது ஓகே பிரியம் அப்போ அந்த நமக்கு வரணும்னா பிரமாணம் இந்த பிரமாணத்தை இடத்துக்கு போகணும் உபனிஷத்து பிரமாணம் இந்த உபனிஷத்து பிரமாணத்தை ஆபரேட் பண்ற ஒரு ஆள் இருக்கணும் வேடன் இருக்கணும் வில் இருக்கணும் அம்பு இருக்கணும் ஏன் பண்ற இடம் இருக்கணும் இல்லையா அது இருக்கணும் ஓகே சரி அப்போ இந்த சரி இது இதுக்கு அடுத்தது வருவோம் இந்த அம்பு இருக்க சரம் இந்த அம்பு எப்படி படத்துக்கணும் கூர்மையா இருக்கணும் மொன்னையா இருந்து வச்சுக்கோக்கு வந்து தீட்டாம வச்சிருக்கான்னு வச்சுக்கோ அம்ப அது வந்து புலிக்கிட்டே ஆடுக்கிட்டே போய் அடிச்சு கீழே உழுந்துடும் படக்குன்னு வந்துடும் ஒண்ணுமே படாதுல இந்த கடோத் கஜ இருந்தான் அப்படி அவனை அடிப்பான் இப்படி இப்படி அது வளைஞ்சு வளைஞ்சு போயிடும் அதே அஸ்திரம் ஒண்ணு விட்டான் கர்ணன் கிட்ட ஒரு அஸ்திரம் இருந்தது தெரியுமா உங்களுக்கு பியூட்டிஃபுல் அஸ்திரம் இருந்தது அத பத்திரமா வச்சிருந்தான் ரெண்டு அஸ்திரம் வச்சிருந்தான் இந்த அர்ஜுனன் அடிக்கிறதுக்கு துரியோதனன் சொல்றான் அடி ஏ அந்த இவன் அடிக்கணும் ஏ அவன் அடிக்கிறதுக்கிட்ட இப்ப இவனே அடிச்சு கொண்டு போடுவான் போல இருக்கு எல்லாரையும் முதல்ல பஸ்ட் இருக்கிறத ஒழிக்கு அடிச்சா ரெண்டு விஷயம் ஒண்ணு ராஜா அங்க யாருப்டன்ற வழ அந்தோத்கஜனையும் அந்த அஸ்தரம் எப்படி இருக்கணும் கூர்மையா இருக்கணும் அது எவ்வளவு அந்த அஸ்தரத்தை எப்படிப்பட்டதையும் வீழ்த்தில்ல கூர்மையா இருக்கணும் அஸ்தரம் சரி அஸ்திரம் கூர்மையா இருக்கட்டும் அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் அந்த அஸ்திரம் அப்படின்னா அந்த அபினவ் மாதிரி அதே இதுவா இருக்கணும் டைவர்ஷன் கூடாது கூர்மையான அஸ்திரமா இருக்கணும் கவனமா இருக்கணும் ஓகே சரி இந்த அஸ்திரம் வந்து கூர்மையா இருக்கிறது கவனமா இருக்க இந்த அஸ்திரத்தையும் தனி வில்லியும் தனியா வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ இப்படி அடிப்பானே அதுதான் வில்லு கொடுத்துருக்க இல்லையா வில்லுல பொருத்தணும் வில்லுல வைக்கணும் கரெக்டா நான் நான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மறுவேலை முதல்ல வைக்கணும் வைக்கிறது தான் சத்சங்கம் சிரவணம் கிளாஸ் ரூம் அங்க முதல்ல அங்க வைக்கணும் அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் பிறகு யோசிச்சுப்போம் ஓகே சரி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க வச்சுட்டே எப்படியா இருந்தா வருமா அதுக்கப்புறம் பின்னாடி இழுக்கணும் நல்லா இழுக்கணும் நல்லா எவ்வளவு இழுக்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு முன்னாடி போகணும் எவ்வளவுக்குள்ள அந்த இழுக்கிறீங்களோ அந்த அப்படி இழுக்கல இழுத்து விட்டீங்கன்னா அவ்வளவு போர்ஸா போகும் அந்த இழுக்கிறது என்ன வெளி உலகத்தில் இருந்த விஷய சுகங்கள் இருந்து வித்ராயில் பண்ணும் புத்திலிருந்து எவ்வளவு வித்ராயல் பண்ணி உனக்கு உள்ளுக்குள்ள புலன்கள் இழுத்துக்கிறோம் அவ்வளவு தூரத்துக்கு கிளாஸ் ரூம் கிளாஸ் கேட்கும் இருந்தாலும் என்னமோ சொன்னாரு அப்படின்ற அப்போ இது இருக்கிறது சரி இது இது இழுத்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு நான் எங்கயோ பார்த்து விட்டு அந்த லட்சியம் இருக்க அடிக்கணும் அதையே அடிக்கணும் இது ஒரு விஷயம் அடுத்தது என்ன செகண்ட் சொல்றது அடுத்த மந்திரத்துல அந்த வில்லு இப்ப கிளாரிட்டி கொடுக்குறாரு அந்த வில்லுப்பட்ட வில்லு அப்படின்னா என்ன ஓம்கார வில்லு பலவிதமான சஸ்திரம் இருக்கிறதுக்கு இதுல வந்து ஓம்கார வில்லு வந்து ஒன் ஆஃப் த அஸ்திரம் ஓகே இது உபனிஷத்து நிறைய நிறைய சஸ்திரம் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறது அதுல இப்போ வந்து ஓம்காரத்தை எடுத்துக்கோ அது வந்து அட்டாக் பண்ண புரியுதா சில சமயம் வந்து அந்த எதிரி அட்டாக் பண்ணும்போதே ஒரு வில்லு ஒரு இது பிரயோஜனப்படாது ஸோ இன்னொன்னு எடுத்துக்கணும் அங்க நிறைய வச்சிருப்பாங்க பின்னாடி பாத்துருங்களேன் நீங்க இல்ல மகாபரத்தை பார்க்கணும் இப்படிலாம் இது இதெல்லாம் வந்துருத்து இது கேசட் எல்லாம் வந்து சீடிலாம் வந்துருத்து போட்டு பாருங்க உடனே இந்த வில்லு உடச்சு போடுவான் அந்த எதிரி அடிச்சு விடுவான் இன்னொரு வில்லு எடுத்துக்கணும் இன்னொரு அஸ்திரம் எடுக்கணும் அது நிறைய இருக்கிறது நிறைய பிரம்மாஸ்திரம் இருக்கு நாகாஸ்திரம் இருக்கு எல்லா ஓம்கார்த்தம் மூணு எழுத்தா இருக்கிறது மாத்திரா இருக்கிறது அமாத்திரா இருக்கிறது அது சகுணமா இருக்கிறது அது நிர்குணமா இருக்கிறது ஓம்கார எப்படி இருக்கிறது இப்ப வந்து நீ பேசின்றிருக்கேன்னு வச்சுக்கோ நீ பேசின்றே இருக்கிற வரைக்கும் நான் பேச முடியாது நீ பேசி முடிச்ச பிறகு நான் பேசணும் இல்லையா நம்ம உலகத்தில் பேசவே முடியாது ஆனா என் பேச்சு அமைதியான பிறகு நான் பேசணும் நான் பேசி முடிச்ச பிறகு என்ன ஆகும் அமைதியாகும் என்னுடைய சொற்கள் முன்னாடி அமைதி பின்னாடி அமைதி அந்த ஓம் சத்தம் ஓமுக்கு பிறகு அமைதி ஓமுக்கு முன்னாடி அமைதி அந்த அமைதி நம்முடைய நேச்சர் துரியம் சதுர்த்த பாதம் மான்போக்கி உபநிஷத்து இதை டீட்டெயிலா சொல்றது ஓமிதி பிரம்மம் ஓகே ஆ ஊ இம்மு அதுக்கு வந்து நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்து துரியம் அந்த பிரம்மன் துரியம் அந்த ஓம்காரத்தை வச்சு விளக்க போறது பண்ணின கிடைக்கும் அப்புறம் என்ன அந்த விஷயம் வந்து பிரம்மத்தை அடிக்கக்கூடியதா இருக்கணும் இதெல்லாம் இப்போ பிரீஃப் பண்ணியாச்சு இப்போ உபனிஷத்துக்குள்ள போவோம் உபனிஷத்து சொல்றது ஏ சோமிய வித்தி மூணாவது மந்திரம் ஏ சோம்ய வித்தி வித்தி அடிப்பாயாக இனிமையானவனே பெரியமானவனே எனக்கு சொந்தக்காரனே நீ நான் சொல்றபடி செய் அடிப்பாயாக எப்படி அடிக்கணும் நீ எதை அடிக்கணும் அப்படின்னா அந்த லட்சியத்தை அடிப்பாயாக எந்த லட்சியம் பரபிரம்மத்தை அடிப்பாயாக எப்படி அடிக்கணும் நீ அதுவாக புரிந்து கொள்ளணும் இந்த லட்சியம் எப்படிப்பட்டது கடைசியில் நான் என்ன அடையணும் அவ்வளவுதான் வேற எங்கயும் போய் அடையிறது இல்லை நான் என்ன அடையணும் நான் என்ன அடையணும் அதுதான் ஔபனிஷதம் மகாஸ்திரம் தனுகு கிரிஹித்வான் கிரகித்துவான் ஓகே மிக சிறந்த அஸ்திரம் ஆகிய மகாஸ்திரம் மகாஸ்திரம் சிறந்த அஸ்திரம் நிறைய அஸ்திரம் இருக்கிறது உபரிஷத்துல அதுல ஒரு அஸ்திரம் இது சாதாரண அஸ்திரம் பெரிய அஸ்திரம் ஓகே அந்த அஸ்திரம் ஓம்கார அஸ்திரம் அந்த வில்லையேடு எடுத்துட்டு என்ன செய்யணும் சரம் இங்க சரம் யாரு ஜீவாத்மா கர்த்தா போக்கா ஜீவாத்மா நாத்தா யார் பார்க்கிறானோ யார் கேட்கிறானோ யார் சிந்திக்கிறானோ அவன்ீவாத்மா அவன் சரம் அவன் எப்படி இருக்கணும் அந்த சரம் உபாச நிஷித்தம் இந்த ஜீவாத்மா எப்படி பண்ணோம் உபாச நிஷித்தம் நிஷித்தம்னா கூர்மையாக்கப்பட வேண்டும் உபனிஷத்தை சொல்றது எதனால கூர்மையாக்கப்பட வேண்டும் உபாசனை ஓகே கர்மயோகத்தினாலையும் உபாசன யோகத்தினாலையும் தியானத்தினாலையும் உன் அந்த கரணத்தை சுத்தமாக்கி கூர்மையாக்க வேண்டும் ஓகே உன்னோட அந்த கரணம் எப்படி இருக்கணும் கூர்மையாக இருக்கணும் பலிச்சு இருக்கணும் தீட்டப்பட்டதா இருக்கணும் எப்படி தீட்டப்பட்டதா இருக்கணும் நாற்பத்தி நிமிஷம் உட்காந்துட்டான் அதுக்கு பேர் ஆசன சித்தின்னு பெறணும் இப்படி ஆடாம கண்ண திறக்காம இப்படி உட்கார்ந்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நிமிஷம் ஆசன சித்தியாயிருக்கும் ஆடக்கூடாது பத்து நிமிஷம் இருக்கும் பதினைஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் நாற்பத்தெட்டு நிமிஷம் பண்ணிட்டீங்கன்னா கிரேட் பஸ்ட் லெவல் பாடி லெவல் அதுக்கப்புறம் தான் தியானமே ஆரம்பம் ஓ ரொம்ப தூரம் இருக்கும் போல இருக்க இருபது நிமிஷம் வரும் போது அவருக்கு வேலை இல்லை உனக்கும் வேலை இல்லை முடியாது முடியாது அப்ப நீ இந்த சின்ன வயசுலயே உட்கார்ந்து பழகினா தான் அப்ப நிறைய நேரம் இருக்கும் உட்கார முடியும் பழகணும் புரியா அது எல்லாம் பண்ணின கர்மயோகம் பண்ணணும் உபாசனை பண்ணணும் கர்மயோக பிரதானமா இருக்கணும் உபாசன சைட்ல செகண்டரியா இருக்கணும் பிரைமரி வந்து கர்மயோகம் என கை காலம் ஆக்ஷன் இருக்கணும் அந்த ஆக்ஷன் நீ மாத்தே வரணும் உபாசன உட்கார்ந்து பழகணும் என்ன செய்யணுமா சந்த ஈத்த சந்த சந்த ஈத்தன் என்ன அந்த சரம் வில்லுல பொருத்தப்படணும் அந்த அம்பு இருக்க ஜீவாத்மா வில்லுல பொருத்தப்படணும் வில்லுல பொருத்தப்படணுமா சத்சங்கத்தில் இருக்கணும் சிரவணம் பண்ணணும் ஓகே சோ வகுப்புல இருக்கணும் எங்க நின்னாலும் வகுப்பு வந்தும் இன்றைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க வகுப்புக்காக நீங்க இப்ப கிளாஸுக்கு போறீங்களா எல்லாத்தையும் விட்டுட்டு அம்மா நான் உனக்கு சொல்றேன் எனக்கு வரும்போது அப்படி நான் செஞ்சாங்கணும்ல வகுப்புக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்ல அதனால எல்லாம் வந்து வச்சு வகுப்புக்காக வந்தாச்சு அங்க இல்லாட்டி அங்க ரெண்டு நாள் கேம்ப் இருக்கிறது இன்னும் இந்த வகுப்புக்காக இங்க வந்தாச்சு அதனால குரு சாஸ்திர சமீபே இருக்கணும் குரு சாஸ்திர சமீபத்தில் இருக்கணும் அப்பதான் என்ன தத் பாவ கதை கதை தத் சிந்தனம் தத் கதனம் தத் பிரபோதனம் அதே சிந்தனையில இருக்கணும் சித்த நைச்சல்யம் இருக்கணும் நைச்சல்யம் என்ன சமாதானம் இருக்கணும் சமாதானம் என்ன கிளாஸ்ல உக்காந்தான் வகுப்புல கவனம் இருக்கணும் போகக்கூடாது அது நிச்சயம் சேத்தசா ஆயம்ய அதுக்கு என்ன செய்யணும் வகுப்புல சமாதானத்தோட இருக்கணும் என்ன செய்யணும் அதுக்கு அடுத்து சொல்றேன் சேத்தசா ஆயம்ய சேத்தசனா புத்தியினால் மனசினால் இந்திரியங்களை பின்னுக்கு இழுக்க வேண்டும் உள்ளுக்கு இழுக்க வேண்டும் வெளியில போயிட்டு இருக்கல சதா நேரமும் வெளியே போயிட்டு இருக்கல அப்ப யாராவது பக்கத்து வீட்டுல யாராவது புதுசா குடித்தோன்னு வந்தாங்கன்னா அவங்க விவகாரம் எல்லாம் கேட்டு கூட அப்புறம் அந்த மாட்டு பொண்ணு என்னாச்சு அவளுடைய பேர என்ன பண்ணிட்டு இருக்கான் சொல்லணும் பெருசா கேட்கணும்ல அவசியம் அங்கே கேம்ப்ல என்ன ரிஷி கேட்கல இன்னொன்னோ பக்கத்துல பேச்சு நமக்கு வேற அங்க உட்கா இதுதான் நமக்கு காதலு தரது இது வேற ப்ராப்ளம் அதனால உள்ளுக்கும் எழுத்துக்கோ எல்லாத்துக்கும் மேல எல்லா விஷய சுகங்களும் டிவி பார்க்க கூடாது சாதகர்கள் வந்து அந்த மெகா தொடரை பார்க்கவே போடாது வெரி வெரி வெரி வெரி ப்ராப்ளம் ஒரு தடவை பார்த்துட்டு வச்சுக்கிய செகண்ட் டைம் அப்படிப்பா அப்புறம் வந்து நம்ம வேற இப்படி சொல்லிடுவோமா ஏன்னு இப்படி போகும்போது ஒரு தடவை பார்ப்போம் வரும்போது ஒரு தடவை பார்ப்போம் அப்புறம் என்ன என்ன எப்படி சொல்லிட்டு போற இந்த டேரெக்ட கேட்போம் விட்டும் விடாதது அது விடவும் முடியாது இதை பண்ணவும் முடியாது இதுல ப்ராப்ளம் இது அப்படியே விடு அவ்வளவு அட்ராக்டிவா இருக்காது காந்தமா இருக்கிறது பாருங்க எப்படி தெரியுது தெரியல அதனால சேத்திடுத்து லட்சியம் தத்தேவ அக்ஷரம் வித்தி அந்த அக்ஷர பிரம்மத்தை வித்தி அடிப்பாயாக வேற எங்கும் லட்சியத்தை விட்டுட்டு வெளியில போயிடாத சரி அந்த தனுசை பத்தி டீட்டெயலா சொல்றது எப்படிப்பட்ட தனுசு பிரணவகா தனு அந்த தனு எப்படிப்பட்டது பிரணவம் பிரணவம் விசாரம் பண்ணு ஓம்கார விசாரம் பண்ணு ஓம்காரத்தை ஜபம் பண்ணு அங்க பதஞ்சலியும் சொல்லி கொடுத்திருக்காரு நாம ஒரு சீடி போட்டு கொடுத்திருக்கோம் தனியா வேற போட்டு கொடுத்திருக்கோம் அதை திருப்பி திருப்பி போட்டுப்பாரு போட்டு பார்க்கணுமா கேட்கணுமா கேட்டுப்பாருன்றது நாலேஜ் நாலேஜ் அப்போ ஆத்மா சரகா ஆத்மா வந்து சரகா ஜீவாத்மா சரகா அம்பு வந்து சரகா தகு லட்சியம் பிரம்ம உச்சியத்தை லட்சியம் வந்து பிரம்மத்தை அடையிறது பிரம்மமா ஆகிறது பிரம்ம புரிஞ்சுக்கிறது உச்ச அது சொல்லப்படுகிறது ஓகே அப்பிரமத்தேன அப்புறமத்தேன பரமத்தேன பரமத்தேன கவனமின்மை அப்புறமத்தேன கவனமின்மை இல்லாம எதுக்கு இத்தனை கஷ்டப்பட்டு சொல்லுவான கவனத்தோடு இருக்குன்னு சொல்ல போடாதா போறாது நமக்கு நம்மளை பத்தி தெரியும் உபநிஷத்துக்கு இருக்கக்கூடாது கவனத்தோடு இருக்கணும் விழிப்போடு இருக்கணும் விழிப்போடு இருக்கணும் எஸ்பெஷலி வேதாந்தி விழிப்போடு இருக்கணும் அலர்டா இருக்கணும் பெரிய அலர்ட் அதனால முதல்ல வந்து எதை எடுக்கிறமோ இதை எடுத்தீங்கன்னா அங்கேயே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க எவ்ரி டைம் சேஞ்ச் இதுலயே சின்னதுலயே கவனம் இல்லை கரண்ட் எடுத்தா கரண்ட் எடுத்தா எடுத்து வைக்கணும் நீ எடுக்கிற இடம் ஒண்ணு வைக்கிறது ஒண்ணு சின்ன விஷயத்தையே இங்க நான் ரெகுலரா பார்த்துட்டு இருக்கேன் கிளாஸ்ல வேற சொல்றேன் டைரக்டா சொல்றேன் இன்டேரக்டா சொல்றேன் மாத்தி வச்சிரு அதுவரை அவங்க ஒவ்வொரு தடையும் வரும்போதும் ஒரு ஆர்டரா இருக்கும் அதே ஆர்டர் தான் நீ எத்தனை தடவை கவனமா கிடையாது மாதிரி கிடையாது ஆறு மாசம் கழிச்சு வா அப்படின்னு சொல்ல முடியுமா ஒருத்தர் இருக்க மாட்டேன் நான் மாத்திரம் தான் இருக்க ப்ராம் சரி ஓகே கவனமா இரு நான் அதுல கவனமா இருக்கேன் அப்புறமத்தேத்தவ்யம் அடி அப்படின்னு சரவத்து தன்மயோபத்து சரவத்து தன்மயோபவத் அந்த அந்த மயமா பிரம்ம மயமா ஆயிடு இரண்டர கலந்துரு ஒன்றாகிவிடு ஓகே அந்த பிரம்மனோட இரண்டரை ஜீவ பிரம்ம ஐக்கியமாயிடு நீ வேறு பிரம்மன் வேறு கிடையாதப்பா இதெல்லாம் நீ பண்ணிப்பாரு கவனமா இருந்து பாரு சிரவணம் பாரு இதே விஷயமா நீ யோசிச்சுப்பாரு அதுல ஒன்றி போயிட்டு அந்த ஆத்ம மயமா ஆயிடணும் ஓகே சைத்தன்யமயமா ஆயிடணும் பிரம்ம மயமாயிடும் சர்வம் பிரம்மமயம் அப்படி பாட்டுள்ளார்கள் இல்லையா சதாசிவ பிரம்மேந்திர பாட்டிருக்காரு பியூட்டிபுல் கீர்த்தனா சர்வ பிரம்மமயம் எல்லாம் பிரம்மமயம் எது பிரம்மமயம் உன்னுடைய வாக்கு உன் மனசு உன் சிந்தனை என்னெல்லாம் தோன்றதோ அதெல்லாம் பிரம்மன் தான் பிரம்மத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை யோசிப்பார் யோசிக்கிறது பிரம்மன் எது பிரம்மன் இல்லை அதுதான் பிரம்மன் ஓகே அந்த பிரம்மனை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கோ இந்த மாதிரி ஓம்காரத்தை ஜபத்தை பண்ணி நீ நிஷ்டையில உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சம் பழகி எல்லாத்துக்கும் மீதி வெளியில இருக்கிற விஷயத்துல வித்ராய் பண்ணிட்டு அர்த்த காம உனக்கு பிரதானமா இல்லாம அதெல்லாம் செகண்டரியா வச்சுக்கோ பிரைமரி ஜாப் என்ன சத்தியத்தை அப்சல்யூட் ரியாலிட்டி அடிய அறையணும் அடிக்கணும் அப்படின்னா அதை அடிச்சுட்டு வர்றதுதான் நம்முடைய லட்சியம் குறிக்கோள்னு உபநேஷத்தை சொல்றது மத்தது என்னன்றத பிறகு பார்க்கலாம் ஓம் போர் நமத போர் நமிதம் பூர்ணிய பூர்ணமாய பூர்ணாவே ஹரி ஓம் ஸ்ரீ குரு நம ஹரி வோகே இப்ப வந்து